வணக்கம் பிப்ரவரி இருபத்தெட்டு ரெண்டாயிரத்தி பத்தொன்பது நற்றினையின் பொது அறிவு குவியலுக்காக ஸ்ரீதர் நேற்றைய கேள்விகளுக்கான பதில்கள் ஒன்று ஆசியாவின் இரண்டாவது மிக பெரிய மற்றும் இந்தியாவின் மிக நீளமான போகிபில் ரயில் மற்றும் சாலை பாலம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஏழாம் ஆண்டு இந்திய அரசால் அடிக்கல் நாட்டப்பட்டது இரண்டு வேர்ல்டு ஹெர்பல் ஃபாரஸ்ட் ப்ராஜெக்ட் எனும் உலக மூலிகைக்காடு திட்டத்தை ஹரியானா மாநிலம் தொடங்கியுள்ளது 3. A rural manifesto realizing India's future through her villages என்ற புத்தகத்தின் ஆசிரியர் காந்தி. இனி இன்றைய நன்றினை பொது அறிவு குவியலுக்கான கேள்விகள் 1. ரெண்டாயிரத்தி பதினெட்டு பத்தொன்பதாம் நிதியாண்டில் இந்தியாவின் தனிநபர் சராசரி வருமானம் எவ்வளவு இரண்டு அரசியலமைப்பு சட்டத்தின் நூற்றி இருபத்தி நான்காவது திருத்த மசோதா ரெண்டாயிரத்தி எதனோடு தொடர்புடையது மூன்று சூரிய குடும்பத்திற்கு வெளியே கண்டுபிடிக்கப்பட்டுள்ள புதிய பணிகிரகத்தின் பெயர் என்ன நான்கு பல்கலைக்கழக மானிய குழு ஏற்படுத்தியுள்ள புதிய அமைப்பான கேர் சிஏஆர்இ என்பதன் விரிவாக்கம் என்ன ஐந்து சமீபத்தில் பெயர் மாற்றம் செய்யப்பட்டுள்ள இந்தியன் ஃபாரஸ்ட் சர்வீஸின் புதிய பெயர் என்ன மீண்டும் சந்திப்போம் நன்றி